நட்டின வணக்கம் இன்றைய தின மருத்துவ மருந்து கொடி பசலை மருத்துவ குணங்கள் என்ன கொடி பசலை கீரை வகைகள் இருக்கும் செடி பசலை இன்னொன்னு தலைப்பசலை சொல்வாங்க இது முதல் முதல் இலங்கை தேசத்துல இலங்கையில அதிகமா வளர்ந்துட்டு இருந்தாங்க அதனால இது வந்து சிலோன் பசலை கூட சொல்லுவாங்க இது இன்னொரு பேரு சரி இதுல வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்கும் அதுல நம்ம பாக்கலாமா விட்டமின் ஏ பி சி கால்சியம் புருதம் சத்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும் மருத்துவ குணங்கள் இதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும் அஜீர்ண கோளார்கள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் வெட்ட நோய் அங்கங்க நம்ம காயங்கள் எதுவா இருந்தாலும் அது ஆறாம இருந்தா அந்த கீரை தினசரி உணவுல எடுத்துக்கிட்டா அது சரியாகும் சீத பேதி நீர்க்கடுப்பு பித்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி தரும் இந்த கீரை ஹிமோக்ளோபின் பிரச்சனை உள்ளவங்க தினசரி உணவுல கம்பல்சரி இந்த கீரை எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால இதுல வந்து கண்கோரா கோலாறுகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் இந்த கீரை அதனால இந்த கீரைய தினசரி உணவு பசலைக்கீரையூஸ் பண்ணணும் ஒரு சின்ன குறிப்புங்க நிறைய பேர் வந்து கீரைய தனிய வேக வைப்போம் அதுலயும் பசலைக்கீரை வேக வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணீரை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க பசலைக்கீரை வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒன் வந்து நீங்க மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு பசிலக்கீரை ரசம் தண்ணீர் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த தண்ணி ஏராளமான சத்துக்கள் இருக்கும் அதோட இன்றைய நட்டணியின் தின எல்லாருமே இந்த பசிலக்கீரை வாங்கும்போது அந்த தண்ணீரையும் வேக வச்ச தண்ணீர் வேஸ்ட் பண்ணாமே சாப்பிட்டுட்டு அதனுடைய மருத்துவ குணங்கள் பலன்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் அன்ற எண்ணத்தோடு இந்த ரெசிபி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் மீண்டும் இன்னொரு துளியோட உங்களுக்கு பார்க்கும் வரை நன்றியுடன் கோவையில் ஜேவி